வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில் உணவுக்கு செய்யப்போறது கோவைக்காய் உருளைக்கிழங்கு கோவைக்காய் நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் வெங்காயம் பெரிது ஒன்று கருவேப்பிலை சிறிது அளவு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கு எண்ணெய் தேவையான அளவு தனியா நாலு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் எட்டு நம்பர் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு சட்டிக்காய் செய்முறை முதல்ல நம்ம கோவாய்காயும் உருளைக்கிழங்க வந்து உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு இது நல்லா வேகட்டும் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் தனியா நாலு ஸ்பூன் கடலை பருப்பு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் இட்ட நம்பர் பெருங்காய்த்தூள் போட்டு இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து காய் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வாணலில் வாணல் காஞ்சதும் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுவோம் கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை போட்டு வதக்கிப்போம் கருவேப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் முதங்கினதும் மஞ்சள் பொடி கலந்துருவோம் மஞ்சள் பொடி எந்த எண்ணெயில் கலந்துட்டு இந்த வெந்துருக்கு இல்லையா இந்த கோவக்காயும் உருளைக்கிழங்கும் அதை அதை வந்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாம் வெங்காயம் எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிளகாயத்தூள் தனியாத்தூள் போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைஸாக வெயணும்னா லைஸாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மசாலாலாம் நல்லா ராஸ் மெல்லாம் இந்த காய் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே எடுத்து தூவி விட்டோன்னா தூவிட்டு கலந்து விட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சுப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோவைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளையும் மீண்டும் சந்திப்போம்